பெருமைக்கும் தத்தம்மையை கட்டாளர் தினமலரும் நீ செய்யற செயலை பொறுத்து தான் அவனுக்கு பெருமையும் சிறுமையும் அதனால நீ உன்ன உரைச்சு பாத்துக்க எங்கே எப்படி வருவாரு பெருமைக்கும் ஏனைய தத்தம் கருமே கட்டைக்க நீ செய்யற செயலை பொறுத்து தான்ப்பா பெருமையும் செல்வி வருது இதை பின்னால வாங்கணும் பெருமையும் சிறுமையும் தான் தர வரும் ஒருத்தர் ஒருத்தான் இஞ்சினாங்க விளையாடுறாங்க இப்படி எல்லாம் அமைப்புலே இப்பொழுது நாம் திருக்குறிப்பு நினைக்கின்றோம் அதனால எதனால இந்த திருக்குறிப்பு வரலாறுனா வரலாறு ரொம்ப சின்ன வரலாறு ஆனாலும் அந்த காஞ்சி மாநகருடைய அமைப்பை நீள நெடியை எண்ணியதுனாலே சொல்லிக்கொண்டே போனார் இன்றைக்கு கூட இன்னும் கொஞ்சம் அந்த திரு காஞ்சிபத்தை பற்றி சொல்கிறார் இப்பொழுது எண்பத்தி ஓராவது பாடம் அஞ்சு வாகரத்து ஆரிடி மலத்தோர் ஆனை நிற்கவும் அரையருள்திரியும் மஞ்சு நீழ்வது போம் போலும் மாமேனி அலர்பதங்களில் வன் சிவம் பொலிய நஞ்சு பில்கையிற்று அறவ நாம மூண்டினை படையுடை பிள்ளை எங்களின்றி முன் திருவியும் எரிந்த வேலவன் காக்கம் இதையும் நல்ல பெருமான அந்த பிள்ளை இரண்டு பேர் ஒன்னு மூத்த பிள்ளை அதுமான் அடுத்தது பிள்ளை முருகப்பெருமான் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கே பிள்ளையாருன்னு பெயர் மூத்தன்னு அரைமொழி கொடுத்தா அண்ணாச்சியை குடிக்கும் அரைமொழி இன்றி வெறும் பிள்ளையாருன்னு சொன்னா நம்ம பிள்ளையார் சொன்ன ஆறுமுகம் பனிரெண்டு கங்களும் தெரிய நச்சினாருக்கு நீதிமுருகார் முருகப்பெருமானை பிள்ளையார் என்று குறித்தார் ஆர்விகுதி போட்டு பிள்ளார் அப்பமான என்பதுதான் சொல்லுங்க மிகுந்த அருமையாக காக்கப்படுகின்ற இடம் எங்கள் காஞ்சி மாநகரம் சக்தி தற்ப சித்தியோய்களும் தாதக தனித்தலைவரும் முதலா நித்தம் எய்திய ஆய்வுகள் நல்ல சித்தர்கள் யோகர்கள் போன்ற நல்ல பெரியவர்கள் எல்லாம் அங்கே வாடுகின்ற இடமாம் அது அப்படிப்பட்ட இடமும் அநேகம் ஒன்றல்ல பல இருக்கின்ற சித்தரு விஞ்சயரு இயகரு கந்தருவரு திகழ்ந்து மன்னுவார் சென்று உலக ஏந்தி வித்தக கரிமேற்கொரும் காரிமேவு சென்னியும் ஒன்று உள்ளதால் இப்படி எல்லாம் இருக்கின்ற இடங்கள் மிக பல பந்தவ தம் உருவாய மற்றது சிந்த யோகத்து முனிவர் யோகினிகள் சேரும் யோக பீடமும் அங்க என்னன்னு கேட்டா ஞான பீடங்கள் வளருக்கவாம் யோக பல இருக்கின்றன அந்த வில்லரம் புற கோயில் ஆன ஓகப பீடமும் எந்த யார் மகிழ் காஞ்சி நீடிஎல்ல இப்படி பல்வேறு வளங்களை உடைய காஞ்சி மாநகரம் அதை நாம் முழுமையான அந்த வளத்தை எல்லாம் சொல்ல முடியாது ஓரளவு சொல் என்று சொல்லி இவ்வளவும் சொல்லியும் இன்னும் பல இருக்கிறது தூண்டு ஜோதி எடுந்து இருள் துறக்கும் சுரர்கள் வந்து சூழ் உருத்திர சோலை வேண்டினார்களிடம் பிறப்பினை ஒழிக்கும் மெய்க்க நிந்தாதம் விரும்பி தீண்டில் யாவையும் செம்போனாகுவதோர் சிலையும் உண்டு நம்ம சிலப்பதிகாரத்துலதான் இது மாதிரி வரவணைச்சது சில வியத்தக தெய்வங்கள் அப்படி சில இடத்தில் அங்க அவர் சொன்னதெல்லாம் உலகியல் அறமாகவே சொன்னார் யாரு இளங்கோடிகள் இங்க சொல்வதெல்லாம் பொருளியல் அறங்களாகவே சொல்றார் இவர் நோக்கு எடுக்கமாக்கதை இந்த மணிவாய் நடக்குமே மக்கள் செய்திட தரக்கூடிய தாழ் சதவி கடக்களித்தை கருத்துள்ளார் எடுக்கும் அரசியல் படைத்தோர் கரங்கூற்றாவதும் ஒரேசால் பத்தனை உயர்ந்தோர் ஏத்தல் சூவினைச் சிலம்பு காரணமாக நாட்டுவதும் யாமோர் பாட்டுடை செய்வோம் அங்கு உலகியல் அரங்கல் இங்க அருளியல் அரங்கல் சொல்லப்படுகிறார் இவரை நோக்கி அவர் நோக்கு இவருக்கு காஞ்சி அவருக்கு பூம்புவார் அப்படி போயிட்டு எனவே இங்கேயாவது எடுத்துக்கொண்டு அந்த கூட போற்றதும் போற்றுதும் பூங்கார் போற்றுதும் அமைப்பு முறை அமைந்திருக்கே அதுபோல இந்த மாத இடங்கள் தீண்டில் யாவையும் உண்டு எல்லாம் என்றும் உள்ள என் நகர கலியுகத்தில் இலங்கை வேர்கரிக் பெருவளத்தோன் வந்திர புலி இமயவால் வரைமேல் வைக்க ஏகவும் தனக்கு இன் வளமை சென்று வேடன் முன்டு உரை செய்ய திருந்து காத நான் குட்ப வகுத்து குன்று போலுமா மதில் பொ குடியிருத்தன கொள்கையும் கரியார் பல்வேறு குடிமக்களை இந்த காஞ்சிமாநகரில் குடியேற்றுவதற்காக ஆங்காங்கெல்லாம் இடம் வகுத்து போட்டார்கள் நகரில் பல மக்கள் இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாட்டை யார் செய்யணும் அரசன் செய்யணும் இப்ப நாமே செஞ்சுக்கிறோம் இங்க நிலம் வாங்கி போட்டு வாங்கி போட்டு இங்க எதுல விடுகட்டலான்னு பார்த்து ஒன்றை எதையை நாம இருக்கிறது வாடகைக்கு வருவது அதை பார்த்து எல்லாம் செய்யணும் அப்ப நல்ல அரசர்கள் இது மாதிரி நல்ல குடிமக்களை அங்காங்க இருக்கும்படியான அமைப்பெல்லாம் செய்வார் தல்லா விளைவுகளும் தக்காளும் தாழ்வா செல்வரும் தேர்வது நாடு திருவள்ளுவர் நன்மக்கள் எல்லாம் இருந்தால்தான் அந்த நாடாகும் அதனால நல்ல மக்களை இப்படி எல்லாம் குடி இப்படி போன்ற அமைப்பு இஞ்சி சூழ்ந்த செழுங்கடங்கு கருணைக்கடல் உலகம் சூழ்ந்ததால் மானும் இஞ்சி மதில் மதில் சூழ்ந்த அப்படியே அகழி என்ன அந்த அகழியை தாண்டி வருவது அப்புறம் மதிலை தாண்டி வருவது இவையெல்லாம் ரொம்ப கடினம் அதனால அந்த ஊருக்கு எல்லை தாண்டி வர முடியாது அப்ப என்ன இந்த விமானத்துல வந்தோ அது மாதிரி ஒன்னும் இல்லாத காலம் ஒன்னும் தரை வழி வரணும் அல்லது நீர்வழி வரணும் வேற வழி இல்ல தரை வழி வருவாங்க நீர்வழி வருகின்ற இப்படி எல்லாம் இருந்து அந்த பாதுகாப்பும் இருக்கின்ற அமைப்புடையது கொந்தள்ப்பூங்கொல்லியமைய கொம்பு கொம்பு கொம்பரு கொள்ளும் பூசணி குறித்த தானும் காக்க மந்திரமாம் அதிலகடி அவர்தாம் தந்த வாய்மை ஆகம விதி அந்தமல் தேர் காஞ்சியை வந்து அடைந்தார்கள் அடைகலங்கம் அருப்பரிதறிந்து சூழ வந்திந்த தன்கருப்பும் உற்பும் நீக்கும் மா கடலும் போலும் அலர்க்கிடங்கு மாதோ பாத்தீங்கன்னா ஆழான அகல தண்ணீர் அந்த தண்ணீர் எல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்டா வேற எந்த நகரத்தில் சென்றாலும் அவருடைய பாவம் போவாது இந்த காஞ்சி மானகள் இருந்தால்தான் பாகம் போகும் அந்த மாதிரி இருக்கிற அருமையான நீர்நிலைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்ன சொல்றேன் ஆங்கு வளரினுடன் விளங்கும் வாயில் அப்பதல் வாழ் பெரியோர் உள்ளம் போல ஓங்கு நிலை தருமே வாய் அகிலம் தீங்கு நெறி அடையாத தடையும் ஒளியால் என்றும் தட நடுவா பணவாயும் அப்புறம் இந்த மாதிரி நல்ல பெரிய மதில் இருந்ததுன்னா வயிறு வருவதற்குரியும் ஏன்னா எங்க திறந்து போட்டிருந்தோம் எல்லாரும் வந்துடுறாங்க அதுக்காக தான் இந்த நூருக்கு நுழையணும்னு சொன்னா இந்த வழியா தான் நுழையணும்னு இருக்கணும் அப்போதான் சரியாகும் அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லைன்னா இந்திய இல்லைன்னு சொன்னா இந்திய இல்லை முழுதும் அப்படியே படையெடுத்துக்கிட்டு இருக்குங்களா அப்பவும் காக்கில் போட்டு வந்துட்டு சரிங்களா ஏன்னா எங்க ஆள் இல்லை அங்கே நுழைஞ்சு விடறாங்கல்ல அதனால இப்ப ஆள் இருந்தே கூட காக்க வேண்டும் இல்லைன்னா அந்த எல்லையை தாண்டி உள்ளே வந்துடும் இப்படிப்பட்ட அந்த காலத்துலேயும் இருந்தது இந்த ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவ தண்டையும் உலகத் இயற்கைன்னு புறநம்பாட்டு இந்த ஒருத்த ஒருத்தன் வசதியா இருக்கிற ஆட்கள் ஒருத்தர் அடிக்கிறது அடிச்சுக்கிறது இவன் அவனை விழுறது அவன் உலகத்தை இயற்கையா போச்சு ஒரு புலவர் சொன்னா கேட்க மாட்டீங்கல்லடா ஏன் அவனே இருக்கிற இடத்துல இருந்த மீறி போனாதான் தனக்கு ஆண்மையின்னு கருதன அதனால வந்து இது இன்னைக்கு நேரத்தில் கல் தோண்டி மந்தோண்டா காலமே இருக்கிற ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதென்று இவ் உலகத்தை இயற்கை சனி இந்த உலகத்து இயற்கையால போட்டது ஏன்னா அந்த காலப்பரவல் வந்து அந்த போரில் இருக்கும்போது எல்லாம் பிரித்து அவள் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஆற்றுப்படுத்தினார்கள் இதே வேறு போச்சு என்ன உலகம் இயற்கையாக போட்டது என்றார் ஒரு புலவர் ஆ அது மாதிரி எல்லாம் இவற்றை வராமல் தடுப்பதற்கு வாயில் எல்லாம் வைத்தாரலாம் இப்படி எல்லாம் இருக்க பாகமருங்க இருபுடையும் உயர்ந்து இந்த படருளி மாளிகை கதிரையின் கூந்தல் தோகையும் குடாமலை துங்கு முகத்தில் சுடற்கோவை குடல் நீர் மீது துவைந்த வீதி மாகமிடை ஒளிதழைப்ப மணியுடு மருந்து தாரகை அலைய வரம்பில் வண்ணம் மேகமடை கிழி தொழுகும் தெய்வ கங்கை மேல் நை பலவன் மேல் விளங்கி ஓங்கும் அருமையாக மாறமாடிகள அவர்களும் நல்ல கட்டியான் நம்முடைய திருமுறையாக கூட சிலவர்த்தி போற போக்குல செல்வ நெடுமாடம் சென்று சேனி செல்வம் அதிர்வய செல்லம் உயர்கின்ற செல்வர் வாழ்தல் போடு எங்களை ஒரே செல்வமா போச்சு உள்ளிருக்கிற நடராஜாவும் சிவன் கலையும் செல்லும் செல்வம் என்று போடு செல்வம் அப்படியே பெருமாள் பதியங்கள் பல எவ்வளவோ தவக்குறைவு நமக்கு அரசர் பதியம் தான் எட்டு கிடைச்சிருக்கு சிதம்பரத்துக்கு தில்லைக்குமந்தர் பதியம் ரெண்டே ரெண்டு தான் கிடைச்சது கற்றாங்கரிய ஆடி நாயனோட பாலதியம் அவ்வளவுதான் சுந்தர பதியம் ஒன்னே ஒண்ணு ரொம்ப ரேஷனா இருக்க எனவே தில்லை பதியங்களில் மூவருங்க எப்படிப்பட்டது கேட்டா எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து ஒன்று பதினோரு தான் மூவர் பார்க்கல தில்லைக்கு இருக்கு என்னமோ அந்த அந்த குறை நீங்க திருக்கோவையார் அங்க ஏன் மணிவாசர் அங்க இருந்தே கொட்டி விட்டார் ஒரு நூலையே எங்க தில்லையில அது நான்காம் அந்த எட்டாம் திருமுறை தந்த ஒரு அருச்சல் அது எனவே இப்படி இருக்கிற அமைப்பு உண்டு கிழர் ஒளிச்செங்கனகமயத்தானாய் மாடு நிலைகே கீழ்நிலையோர் நீலச்சோபம் பூன குள அமைத்து மீதொருவால் கண்ணசாலை குல வயிறத்தால் அமைத்த கொள்கையாலே அளவில் தம் தேடி அகழ்ந்து ஏனம் ஆனா அன்னமாகியும் வளர் விசும்பில் எடுந்தானும் போல நீ மாடிகையும் உளமற்று மறுகு தோறும் அரிய பாருங்க அங்க போனோம்னா இந்த அகழி போகுதான் போகுதான் கீழே போகுது அந்த மதில்கள் மற்ற மேடை எல்லாம் போறதுன்னா மேல போயிட்டே இருக்கான் இப்படி ஒண்ணு கீழே போக ஒன்னு மேலேயே போகும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் திருவண்ணாமலை ஞாபகத்துக்கு வரும் ஏன் அப்பாவும் பிள்ளையும் ஒரு ஆள் அடிய பாக்கிறதுக்கே கீழே போனோம் இன்னொருத்தர் முடிய பார்க்கவே மேலே போனோம் இப்படி போல அவங்க வேற அப்படி போனது போல இங்கே அகி ஆழமா இருக்குது அது மாதிரி மேலே இருக்குது எல்லாம் சமய நோக்கிலேயே அவற்றை எல்லாம் எண்ணி இப்படி எல்லாம் இருக்கிற இங்கே அடியவர்கள் எல்லாம் நிறைய இருப்பாரு அந்த அடியோர் எப்படி இருக்காங்க ஒரு ஒரு பாட்டுல பண்புலியின் திரியே கம்பர் வளர்சையும் இளம்பிரையும் கண்டு கும்பிட்டு அன்புகி மெய்பொடிய கண்ணீர்வாரும் அடியவரும் அணை அடியவரும் அணையவுல அழகிலாறு அது பார்த்து பாத்தீங்கன்னா அடியோடு எங்கு பார்த்தாலும் அவர் எப்படி இருப்பாங்க தாரதாரியா வரும் ஏ பெருமானை நீந்து நீந்து இப்படி எல்லாம் சொல்ற காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு இப்ப ஒவ்வொரு பணம் திரட்டிய வேலை ஆகுது மாலையில அஞ்சரை மணிக்கு பிரதோஷ வழிபாடு அதுக்கு என்னன்னு கேட்டா முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேர் சேர்த்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இப்ப அப்படி ஆகுது இப்ப அர்த்த ஜாமத்துக்கு ஒருத்தர் சேர்க்கிறார் ஏ இருக்கிற நிலமெல்லாம் அதனால் இப்போ ஒரு அர்த்த ஜாமத்துக்கு ஒருத்தர் கிட்ட எவ்வளவுன்னு கேட்டா எண்ணூத்தி ஐம்பது ரூபா சேர்க்கிறேன் ஏன்னா சாயிரத்தி எல்லாம் பாலசையும் உண்டு அர்த்த ஜாமத்துக்கு அபிஷேகம் இல்லை அதனால ஒரு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு முந்நூத்தி பேர் சேர்த்தா ஏகம்பரேஸ்வரர் கோயிலுக்கு அந்த சிவலிங்க திருமேனி இருக்குது நிறைய சிவந்தாச்சி ஈரோட்டில் இந்த சிவலிங்க திருமேனி எல்லாம் மற்றதோ இணையும் காணல துணியும் இடுப்புல துணியும் காணல ஏன்னா தாயும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளை இப்படிதான் கஷ்டப்படும் பெருமானுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அதனால என்ன பண்ண எண்ணெய் கட்டு அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிவந்தாத்திரமாவது நல்ல தின் தின்னா எண்ணெயை வாங்கி அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு எல்லாம் நல்லா அருமையா திருமுழுக்கு செய்து பால் செய்து நல்ல புத்தாடை ஒன்று கட்டி சிவந்தாத்திர எண்ணெய்க்கு தான் அது குளிக்குது அங்க இருக்கிற பெருமானு தான் தீவுளி தீவுலிங்கிற மாதிரி அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தான் இருந்தோம் அன்னைக்குதான் அந்த ஆடையும் காணுது மறுநாள் காலையில் ஆடையை கட்டி உள்ள வச்சு விடுறாங்க இல்ல அது போயிடும் எங்க போயிட்டு சொல்ல முடியாது அதனால ஒரே நாள் குளித்து ஒரே நாள் உடையோட இருக்கிற பெருமான் காஞ்சி மாநகர் முருகாங்க போட்டு திருக்குறிப்பு தொண்டர்ல அங்கே ஏன்னா என்னந்த சுலங்கியங்கள் இருக்கு என்ன அத்தனையும் இது செய்யணும் ரொம்ப முறைப்படி செஞ்சா இன்னைக்கு போட்ட ஆடை என்ன இன்னைக்கு துவைக்க போட்டுட்டு நேற்று துவைச்சி ஆடைய பெருமானை கட்டணும் நாம கட்டுறமே அன்னைக்கு வச்சு கந்தையானாலும் கசுச்சு அது மட்டும் கிமுல போட்டு கீபி வரைக்கும் ஒரே அடையா இது எண்ணெய்க்கு போட்டதுனா கீமுல போட்டது கிபி வரைக்கும் அப்படியே இருக்கும் ஏன்னா அது அப்படியே தட்ட மாதிரி கழட்டி போடுறது அபிஷேகம் பண்ணிடுறது பண்ணிட்டு அது அப்படியே போட்டுறது அந்த எண்ணெயோட அப்படி இருக்கும் அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கும் இப்படி எல்லாம் போயிட்டுரு என்ன பண்றது சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல்னாரு இப்ப காலம்னா அரசியல் வரக்கு மேல் இப்படி போயிருக்கும் சொல்லியிருக்காரு பாழா போன அரசியல் வரக்குமேல் அது வானம் வரக்குமேல் அன்னைக்கு அப்படியாச்சு இன்னைக்கு அந்த எண்ணம் இல்லாம வரக்கு ஏன்னா சமயம் கலவாதது கலந்துட்டோ ஜன்னி புறந்த மக்கள் மக்குகள் என்னமோ போங்க அதனால இப்படி எல்லாம் மாதிரி அடிவர்கள் எல்லாம் உடனே இருக்கின்ற சூழல் காஞ்சி மாநகரில் உண்டு என்று சொன்னார் முகில் ஒன்றும் கொடி தொடுத்த முடியவாகும் முழுப்பளிஞ்சின் மாளிகைகள் முற்றும் சுற்றும் நிகரில் சராசரங்களெல்லாம் நெடுதினாலே நிறைதினால் நிறைதவன் இமயப்பாவை நகிழ் உடுதலும் வளைத்தெலும்பும் பூண்ட நாயகனார் நான் முகர்க்கு படைக்க நல்கும் அமைத்து வைத்த அரும் பண்டார நிலை அங்க இருக்கிற நீங்க மாலை மாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டா என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் அங்க உண்டாம் நம்ம காஞ்சி மாநகரில் போது எப்படி நூல்லையாவது நம்ம பொற்களவம் ஆகிய மேல் முண்டில் நின்று பூங்கழங்கு மணிப்பந்தும் போற்றியாடும் விற்புருவ கொடிமடவா கலன் கண்டி விழுவனவும் மாதர் அற்புமுதிர் கலவினில் படித்து சிந்தும் அணி மணி சேவடிவேர் அவையும் ஆகி நற்க மழையின்றி காஞ்சி அல்ல நவமணி மாறியும் பொழியும் நாளும் நாடும் நீங்க மழைதான பொழியும் ஆமா காஞ்சி மாநக இல்லாரு நவமணி மழை பொடியும் நவமணிகளும் எப்படி சாயம் பொடியும்னாரு ரெண்டு விதத்துல சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணதான் கழங்கு அம்மானி ஊசல் இதெல்லாம் ஆடுதல்ல ஆடும்போது மேல் மாடி ஆடுமா ஆடிச்சுன்னு வச்சுங்க ஏதேனும் ஒரு ஆடு தள்ளுகிற மாதிரிலாம் இல்லை எல்லா நவரத்திலும் போக்குவரத்து மணிகள் தான் அது செவ் தாண்டி கீரை பொறுக்கிற பழக்கமே இல்லை பொறுக்கிகள் இல்லை அந்த காலத்தில் கீழே விழுந்தா கூட அந்த வழியில போறவங்க பொறுக்குவான் அவன் பொறுக்க மாட்டான் அவன் வீட்டுல நிறைய இருக்குது கால் அப்படி தள்ளு போவான் இன்னொரு என்ன கணவன் மனைவி அப்படி கொஞ்சம் ஊடல் வருமே ஊடல் வருகின்ற பொழுது என்ன பண்ணுறாரு ஆமா நீங்க போட்ட நகையை நீங்களும் அப்படின்னு சொல்லி எரிவாங்க பாருங்க அந்த மணிகளும் கேட்கிறேன் ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா இதுல காஞ்சி மாநகர்ல போனோம்னா நீங்க கால் எல்லாம் ரொம்ப பத்தரைக்கு போய் நவணிகளும் கால அப்படியே தடவை திருப்பூரூர அவர் அந்த நிறைவு காலம் அந்த நிறைவு காலத்தான் வந்துதான் அவர் நல்ல உழவாறுகிறவர் ஏனைய புல்லுக்கும் கல்லுக்கும் என்ன மதிப்போ அதே தான் இந்த நபரத்த எல்லாத்தையும் அவர் அப்படியே எல்லாம் செதுக்கி போட்டு கொண்டு போய் குப்பையா வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் அவங்களுக்கு இது என்ன பெரிய காரியம் என்னதான் சாமி உங்களுக்கு வேண்டாம் புண்ணியா உணடிக்கே போதுகின்றேன் போதும் உன் திருவடிக்கு வந்துடுறா புண்ணியா உணடிக்கே போதுகின்றேன் பூம்புகூர் மேவிய புண்ணியனே என்ற கடைசியாக அங்கே அவருக்கு செல்ல வேண்டிய நாட்டமே தவிர இது ஒண்ணு மணியோடலாம் ஒண்ணும் இல்லையா அப்படியா இப்படி எல்லாம் சொன்ன இடம் இந்த வகையிலே இம்மலிய எடுத்த நெடு வரைகள் போல இலங்கு சுதைத்தவள மாளிகை நீர் கோட்டு சிமையடையும் சோபான நரையும் தெரிவறிய தூய்மையினார் அவற்று சேர்ந்து தமர்களுடன் இடிந்தேறும் இந்த மாத தங்களையும் விசிம்படிக்கும் அமரரையும் அறமகளிர் தமையும் வெவ்வேறு அறிவரிதம் தலைமையென அநேகமங்கன் இந்த மாடி விண்ணுலகம் வரைக்கும் உயர்தான் உயர்ந்த காஞ்சிபுரத்து ஆட்களும் மேலும் உச்சி மாடியில போய் விளங்குறாங்களாம் இந்த மேலே இருக்கிற தேவல அந்த பெண்கள் நடக்காங்களே அவங்க என்னன்னு கேட்டா அடே மாளிகை காஞ்சிபுரத்து மாளிகளை விண்ணுல வரைக்கும் அவங்க மாளிகை அவங்க இருக்காங்களா எனவே மேல் மாளிகையில பாத்தீங்கன்னா இவங்கதான் காஞ்சிபுரத்துல இவங்கதான் எவ்வளோ ஆள் தெரியாது அப்படி வியாபாரம் தெரியும் அப்படி இல்ல இருக்குமான ஒரு மணி நேரம் என்று சொல்லி வேமாப்பன் இராவது திருக்குறிப்படுத்தாதான் அதனால்தான் அருமறைத்தருமரையத்தனவன் இருக்கடுத்த அம்பன் மாடப்பெருகரும் வெற்றி மேலூர் அமை ஆய்க்க விடும் எம் அருங்கும் திருமதி ஒவ்வொருத்தனா எனவே அங்க எனவே அந்த அந்த வீதியின்னு சொன்ன எல்லா மின்னவர்களும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க சரி இப்ப அரசியை போய் ஆறு குல பெருந்தரும் தெத்தி பத்தங்கள் பயிலும் புயல் இடமும் மங்கல கரில பொயேறும் வீதிகளும் அங்க பாத்தீங்கன்னா வெயில் வணிக மகநீதி வளம் பெருக்கும் வனப்புடைய பொருட்களில் மனிதரா கைலையார் கட்சி ஆலயங்கள் ஏகம்பம் மேலிய தன்மை பார்த்தர எல்லா போய் காஞ்சிமாநகர் வச்சு ஏ அமர்நாதர் குபேரனை தொட உலக பெருமவள் துளத்து தொன்னில மண்ணிறு தொழிலால் பெருக்கி உயிர வரும் தர்மவினைக்கு அவங்க வேறு கலப்பாடு அதிகாரி அருமையா ரொம்ப அருமையா உழவு இந்த மாதிரி பாட்டுகள் ஒரு காலத்து நல்ல பலம் வந்தது இப்ப அது வானொலியில கேசல்லாம் எனக்கு மனசுல வந்து இன்னைக்கு மாட்டேன் அதே போல பேருந்து பாருங்க அடி வச்சிருவாங்கதோ யார் பாண்டான ஒரு பாசி பாட்டு பழைய பாட்டு வை இப்ப அதுவும் போட்டு நாங்க ஏ தூக்கிட்டே போகும்போது பாட்டு தாண்டி ஆச்சுன்னு ஆமா அப்படி இருந்தப்படுதான் தேவையான பாட்டு எங்க யாதுல ஒரு பெரிய பெயர் வாங்காது ஒளிதேவளே எத அதுல நல்ல பிள்ளை இசைக்கு நல்ல தமிழ் சுத்த நல்லது அவ்வதான் வேண்டியது என்னெல்லாம் தெய்வீக பாட்டோ இருக்காது இந்த மூறான நல்ல சொற்கை இசை நல்ல க இது மூன்றும் தான அவையாக நாம் மதிப்பு மதிப்பு இந்த மூணு நாள் பயアントே எரிமே எரிasam பಳ್ಳಿ ஊங்கியவன் கல்லிடந்தான் பாயர் பண்ணும்போது தூக்கிடுனா படிப்புடு இப்படி ஏபெந்து சொல்லி அடிக்கும் இப்படி எல்லாம் இருந்துக போய் இந்த ஊர பத்தி எங்கကြီး பச்சர மாதிரி இருக்கு இப்ப அந்த மாநகர நகர் தீபம் கோதில் பளியம் கொடியும் பயில் ஒழியா என்ன நடக்கு எப்பொழுது பூண்டுடும் நம்முடைய என்ன சொல்ற சரி முதல நகரப்பில் நம்முடைய சேர்க்கின்ற பொழுது வீகளை பற்றி சொல்லுது விழவின் ஆகும் ஒவ்வொரு வீதியிலையும் ஏன்னு ஒளிதுன்னு சொன்னேராஜன் திருமணிகள் வீட்டுல போய் வீட்டுக்குள்ளாரு அப்ப உடனே போனாங்க பேர ஒரு வாரம் இருக்கணும் அவங்க உலகம் இருக்கிறேன் இன்னொரு வரவேற்கிற ஒளிதான் செல்வி ஓம் பருந்து பின்னர் ஒரு நாலு பேர் வந்தப்பரு நாலு பேர் இருக்கிறாங்க நீ கொண்டு அஞ்சாறு நல்விருந்து வானத்தவரு சொன்னு அப்படி சொல்லி இருந்தால் அங்கேயும் கூட்டு கிரும்பினாரு தேவர் <Sansionate> வந்து <Sansionate> <Sansionate> <Sansionate> ஒவ்வொரு பையனுக்கு காதலா அஞ்சு லட்சம் கூப்பிட்டா கூட அவங்க எடுத்து விட்டான் ஏன் தவளை கலையும் கூட இல்ல அப்படி பண்றது மெடிக்கல் இங்க வாராமையினால் மூடியாக கையாவது